வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இந்த உலகில் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்வில் நன்மைகள் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்ற கனவோடும் ஆசையோடும் வாழ்ந்து வருகிறோம் அதற்காக பல ஆலயங்களுக்கு செல்வது நல்ல அறச்செயல்களில் ஈடுபடுவது என பல செயல்களில் நாம் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் இந்த எல்லா செயல்பாடுகளை விடவும் நாம் இந்த உலகில் எல்லா நன்மைகளையும் பெற மிக எளிய வழி ஒன்று உள்ளது அந்த வழி என்னவென்றால் பிறருடைய மனைவியை சேராதிருப்பது அல்லது நினைக்காமல் இருப்பது அவ்வாறு இருக்கும் ஒருவருக்கு இந்த உலகில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு ஒருவன் தம்முடைய வாழ்வில் எவ்வளவு அரசியல்களை செய்தாலும் எவ்வளவு நல்லவராக தம்மை வெளிப்படுத்தி கொண்டாலும் பிறருடைய மனைவியை அடைய நினைப்பவராயின் அவர் நிச்சயமாக நல்ல மனிதராக பிறரால் போற்றப்பட மாட்டார் நமக்கு தெரிந்த ஒரு பெரியவர் மிக நல்லவர் அவர் குணத்தால் சிறிதளவும் யாருக்கும் தீமை செய்யாதவர் நிறைய மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து படிக்க வழிவகை செய்தவர் அவர் சார்ந்த பகுதிக்கு நிறைய நல்ல செயல்களை செய்து வளர்ச்சியடைய செய்திருக்கிறார் அவர் அரசியலில் நல்ல உச்சநிலையை அடைந்திருக்க கூடும் ஒருவேளை அவர் அரசியல் வாழ்வில் ஈடுபட்டிருந்தால் ஆனால் அவர் அரசியல் வாழ்வில் ஈடுபடவில்லை ஆயினும் கூட எல்லோராலும் நல்ல மனிதர் என்றே கூறப்பட்டார் அவருடைய வாழ்வில் ஒரு சிறிய திருப்பம் என்னவென்றால் தம்முடைய நண்பரின் மனைவியின் மீது ஆசைப்பட்டு அவரோடு தம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் அவ்வாறு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பின் காரணமாக இரு நண்பர்களுக்கு இடையே மூண்டு இவருடைய வாழ்க்கை அப்படியே எதிர் திசையில் பயணிக்க தொடங்கிவிட்டது அவர் பெற்று வைத்திருந்த பேர் புகழ் எல்லாம் எங்கோ காணாமல் சென்றுவிட்டது அது எவ்வாறு நிகழ்ந்தது என்றால் அவர் தம்முடைய நண்பரின் மனைவியை அடைய நினைத்ததுதான் ஆக நம்முடைய வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஒருவேளை இருக்குமாயின் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிறருடைய மனைவியை அடைய நினைக்காமல் இருப்பது அல்லது சேராமல் இருப்பது இவ்வாறு நிச்சயமாக கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று செப்புகிறார் திருவள்ளுவர் ஆகையால் ஐயன் வள்ளுவர் காட்டிய வழியில் எல்லா நலன்களையும் பெற உரியவராக எல்லா நலன்களையும் பெற்று வாழ்பவராக நாம் வாழ நினைப்போமாக திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினைந்து விளையாமை குரல் எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நமநீர் வைப்பின் பிறக்குறியால் தோல் மீண்டும் குரல் நலக்குரியார் யாரெனின் நமநீர் வைப்பின் பிறக்குறியால் தோல் இந்த நாள் இனிய நான் அகமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி